குலத்தில் பிறந்த வேதவியாசர் ஐந்தாவது வேதமான பாரதத்தையே கொடுத்தார் அவருக்கு வணக்கம் வியாசர் கொடுத்த பாரதத்தில் யக்ஷ பிரச்சனத்தில் தர்மபுத்திரன் யக்ஷனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார் அதில் தற்போது நாம் பார்க்க வேண்டியது இரண்டாவது கேள்வி அதற்குரிய அந்தம் இல்லாத தாய் எப்போது நீண்டு கொண்டே இருக்கும் வியாதி எது பல நோய்கள் நம்மை தாக்குகின்றன ஆனால் எந்த நோயா இருந்தாலும் முடிஞ்சு போடும் தனது தொண்டக்கட்டு ஜலதோஷம் மூணு நாள் ஏழு நாள் தீந்து சில சமயம் வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஜலதோஷம் பிடிச்சி விடுத்துன்னா மருந்து கொடுத்தாலும் சரி மருந்து கொடுத்தாட்டாலும் சரி கண்டிப்பா அந்த வியாதி ஏழு நாள் இருக்கத்தான் போறது மருந்து சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா ஜலதோஷம் ஏழு நாளைக்கு இருக்கும் மருந்து சாப்பிடலே ஒன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா ஜலதோஷம் ஒரு வாரத்துக்கு இருக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி ஏழு நாளுக்கு இருக்கும்னா ஒரு வாரத்துக்கு இருக்கும்னா ஆனா இப்ப நாம பார்க்க போற வியாதி முடிவே இல்லாத வியாதி இது ஏழு நாள் அல்ல எழுநூறு நாள் மருந்து சாப்பிட்டாலும் இந்த வியாசி போகாது இந்த வியாதியை ஒருதிரியாகத்தான் தொலைத்தாக வேண்டும் ஏதெனில் கச்ச வியாசி அனந்தக அந்தமற்ற வியாதி அது வியாதிதான் அந்தமே அச்சது லோபம் பேராசையை குறிக்கும் பற்றுதல் ஆசை பேராசை ஒரு விஷயத்தில் நமக்கு பற்றுதல் ஏற்படுறது முதல் நிலை அந்த விஷயத்தை பத்தி சிந்திக்க மாறுறது இரண்டாவது நிலை அந்த ஆசை மேலும் மேலும் தீமை பயக்கும் பேராசையாக மாறுவது மூன்றாவது நிலை ஆக லோபம் பேராசை ஒழிக்க முடியாத நோய் பேராசை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிற்பாடு அனைத்து வந்து சேருங்கிற எண்ணத்தோட முயற்சி ஆரம்பிக்கிறோம் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் பகவான் வாமனாக திருவவதாரம் பண்ணுகிறார் சின்ன குள்ளமான வடிவத்தோட மகாபலியனுடைய யஜ்யவாட்டத்துக்கு கையேந்தி கொண்டு செல்கிறார் அவர் ஏன் வாமனாவதாரம் பண்ணார் அனைவரும் அறிந்த கதை இந்த சொத்து மூன்று ராஜ்யங்கள் பூகு சுவகா இந்த மூன்று அரசுகளையும் பறித்து விட்டான் மகாபலி சக்கரவர்த்தி அவனிடத்தில் இருந்து இந்திரனுடைய ராஜ்யத்தை மீழ்த்துக் கொடுக்கணும் அப்படின்னதுக்காக பகவான் குள்ளமான வடிவத்தில் அவசரித்தார் ஏன் போய் சண்டை போட்டு நூட்டு கொடுத்திருக்கலாமே ஆனா சண்டையிட முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்கனவே நரசிம்ம பெருமானாக அவசரித்த போது இரண்டகுவை பகவான் கொன்றார் இரண்டகனுடைய பிள்ளை பிரகலாதன் பிரகலாதனுக்கு நரசிம்ம பெருமான் உறுதி அளிக்கிறார் உந்தையை உன்முன் கொன்னு உடல பிழந்தளைய அரம்பிழராஜ் சிந்தையாய் உன்னுடைய தந்தையை உன் முன்னாடியே ஆனாலும் தர்ம சிந்தனில் இருந்து மீறாமல் என்னையே இன்னும் நீ பற்றி கிடக்கிறாள் என் திருவடிகளே இருக்கிறாள் உறுதி அளிக்கிறேன் உன்னுடைய குலத்துல பிறந்த யாரையும் இனி கொல்ல மாட்டோம் ஆனால் தான் பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சன விரோச்சனுடைய பிள்ளைதான் மகாபலி சக்கரவர்த்தி அப்ப மகாபலியை கொன்னுட முடியாது என தாத்தாவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரோ இல்ல பெருமாள் அப்போ இவனை கொல்றது கூடாது ஆனா இவன் பண்ண தப்படுத்தும் இவனை கொல்ற அளவுக்கு அதனால நேர இவனை கொண்டுடுறது முடியாது வேறு வழியை தான் கையாள வேண்டும் என்று தானே யாச்சகனாய் பிச்சை எடுப்பவனாக சென்றான் சின்ன குள்ளமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் நெடுதிரண்டிருந்த பெருமாள் சுருக்கொண்டார் திருமணி ஆழ்வார் ஒரு பாசனத்தில் தெரிவிக்கிறார் சுருங்க வேணும் என்று கேட்டுக்கொண்டார்களா இல்லை உன்னை பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களா இல்லை ஆனால் நீ பெருகினாய் யாரோ ஒருத்தன இடத்துல கையேண்டி கொண்டு சென்றாய் போய் பெருமாள் பிரார்த்திக்கிறார் அப்ப மகாபலி சக்கரவர்த்தி பேசினதுதான் அழகு இவனும் குள்ளமான வடிவத்தோடு இருக்கிறார் அப்ப போய் நின்று உயரமான ஆசனத்திலிருந்து மகாபலியை பார்த்து கொள்வன் நான் மூவடி என்று பகவான் வேண்டுகிறான் நான் வியாசிப்பதற்காக வந்திருக்கேன் இந்த சின்ன கால்களாலே மூன்றடி மண்ணு வேணும் என்று பெருமான் கேட்கிறார் அப்ப முதல்ல மகாபலி சொல்றா அகோபிராமண தாயாத வாசத்தே விருத்தசம்மத்தாக பிராமணனா பிறப்பதற்கே யோக்கியத்தை இல்லாதவனே இப்படி போய் அந்தனன் கேட்கலாமா அந்தணர்கள் இருந்தாலே நான் பேசி பேசி யார்கிட்ட என்ன வாங்கணுமோ கரந்து வாங்க தெரிஞ்சு வாழாம் அதை சொல்றான் நன்னா என்ன சோத்திரம் வாங்கிட்டு போக வேண்டாமா உனக்கு நான் என்னென்ன கொடுக்க முடியும்னு சொல்றேன் கேள்வி நல்ல ஸ்வரண தானம் பண்ணட்டுமா தங்கம் கொடுக்கட்டுமா வாங்கிக்கோ வெள்ளி கொடுக்கட்டும்மா வாங்கிக்கோ இல்ல நல்ல பிரம்மச்சாரி பிள்ளை பெண் தானம் பண்றேன் கன்னியாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பெற்றுக்கொள் எதையும் பெருமாள் வாழ்ந்தான்னு பொண்ணும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் பெ சாசிகள் இருக்கார இந்த பெருமாள் ஒன்னுன்னா வேண்டாம் பெண் ஆசை நமக்கு இல்லை அது வேற அவதாரம் கிருஷ்ணாவதாரம் தங்கத்திலும் ஆசை கிடையாது தான் ஆசை இந்த சின்ன கால்களாலே மூன்றடி மண் கொடுத்தால் போதும் அவன் அப்பவும் இந்த காலால மூன்றடி மண்ணை வச்சு கொண்டு என்ன பண்ண முடியும் இத கேட்டு பைத்திகார்த்தனமா பெற்றுன்னு போகாதே பெரிய தாமதேனு கற்பக மரம் அதுல போய் என்னுடைய முகத்துல எண்ணெய் வழியறது அதை தொடச்சுக்கிறதுக்கு கை கூட்ட கொடுன்னு தாமதேனு போய் பத்து லட்சம் கோடி கொடு நூறு கோடி குடு என்று கேட்கலாம் கைக்குட்டையா கேட்பார்கள் அத போல மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல போய் ஒண்ணும் இல்லாத மூணடி மண்ணு வேண்டுகிறாயே உனக்கு புத்தி கான் கேட்டான் அப்ப இந்த வாமனமூர்த்தி பதில் தெரிவிக்கிறார் இந்த காலால் மூன்றடி மண்ணுக்கு அவன் திருப்தி அடையவில்லையோ அவன் மூணு லோகத்தை கொடுத்தாலும் திருப்தி அடையப் போவதில்லை எதிர்காலாக சந்துஷ்டனாக இருக்க வேணும் கிடைத்ததைக் கொண்டு திருப்தி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஆசைப்பட்டால் அதத்தான் லோபம்னு சொல்லுகிறோம் கடைசியில் என்னாயிற்று இந்த சின்ன கால்களாலே மூன்றடி மண் வேண்டி பெற்றான் உலகனைத்தையும் தாவி அளந்தான் அனைத்து சொத்தையும் மீட்டு எந்திரனுக்காக திரும்ப கொடுத்தான் இந்த விஷயத்தை பத்தி கூறத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் ஆச்சரியமா சாதிக்கிறார் நமக்கு பல விஷயங்கள்ல ஆசை ஏற்படும் அந்த சுவாமி அது நடக்கும் சரின்னு மேற்கொண்டு ஆசைப்படலாம் இந்திய ஹரைஹி அபதேஷு நீட்ட துஷ்பிராப துர்பக மனோரத மத்தியமான ஆசை புலன்களின் பார்ப்பட்டது பல புலன்கள் என்னும் குதிரைகளாலே நான் இழுக்கப்படுகிறேன் இந்திய ஹயி இந்த அதை அத போல கண்ணு எதையோ விரும்புறது காது எதையோ விரும்புறது மூக்கு எதையோ விரும்புறது நாக்கு எதுவோ விரும்புறது ஒன்னு ஒண்ணு ஒரு தப்பான திசையில என்னை பத்தி இடிச்சுன்னு போறது ஆசைப்படுறது ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும் இருந்தா கூட மேற்கொண்டு ஆசைப்படலாம் ஆனா இந்த ஆசை நிறைவேறவே போறதில்லை இப்ப நான் திடீர்னு நூறு கோடிக்கு அதிபதியா போறேன் ஆகணும்னு கனவு கண்டு பெரிய மனுஷன் ஆகணும் அர்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் நான் மாளிகை கட்டணும்னு கனவு காண்பதோ நூறு கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கணும்னு கனவு காண்பதோ அதை பற்றி பாருங்கோன்னு பெரியோர்கள் சொல்ல மாட்டார்கள் சிறந்த பண்பாளனாக வேண்டும் நல்ல கண்டுபிடிப்புகள்லாம் வர வேண்டும் சிறந்த அறிவியலாள வேண்டும் சிறந்த மெஞ்ஞானியாக வேண்டும் பரமாத்மாவை அடைய வேண்டும் இத போல பெரிய மனுஷனார்த்துக்கு பண்பாளனாய் உலகத்துக்கு உதவுபவனாய் இப்படி ஆக வேண்டும் சொல்லுகிறார்களே தவிர பெரும் பணக்காரனாக நிறைய சொத்து சுகத்தோடு இருக்கிறவனாகணும் அதுக்கு கனவு காணுங்கோல் என்று சொல்லவே மாட்டார்கள் என்னைக்கு ஞானத்தில் வளர வேண்டும் பக்தியில் வளர வேண்டும் இறை அன்பில் வளர வேண்டும் அந்த வளர்ச்சிதான் உண்மையான வளர்ச்சியா இருக்கும் அது அழ்வான் சாதித்தார் லோலத்தியார் துஷ்பிராப துர்பக மனோரக மத்தியமான மனோரகம் நமக்கு இருக்கிற ஆச்சே ஒரு ஆசை நிறைவேற போகாதுன்னு தெரிஞ்சிருந்தால் அதோட நிறுத்தினுடனும் மூலியம் இப்போ ஒரு தப்பான பிசினஸ் பண்ணிட்டோம் அது மேல உருப்பட போறது இல்லையா தெரிஞ்சு போச்சு அப்போ ஏதோ ஏற்கனவே ஒரு பேட் மணி தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு பின்னாடி இன்னும் நல்ல பணத்தை போட்டுட்டே இருக்கக்கூடாது உடனே சரி இது மேற்கொண்டு இந்த தொழில் சரியா இருக்காது ஆசை வச்சு அந்த ஆசை நடக்க போகுதுன்னு இருந்தா தொடர வேண்டும் அந்த ஆசை நடக்காதுன்னு இருந்துட்டால் அதை தொடர்ந்து ஆசைப்படவே கூடாது ஷட்டுன்னு வெட்டினுடணும் ஆனா அத போல நான் வெட்டறதே இல்லை ஒரு ஆசை நிறைவேற போகாத என்றாலும் மேல மேல அதை நான் நினைச்சிருந்து கனவு கண்டு தப்பான வழியிலையமே இன்னொரு நிறைவேற போகாதுன்னு தெரியும் ஆனாலும் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது நான் தடுக்கவே முடியாது அப்ப அது பேராசை ஆகிறது தவறான வழியில் என்னை செலுத்துகிறது இன்னொரு விதத்துல இருக்கும் ஒரு ஐநூறு ஸ்கொயர் பீட்டுக்கு சின்ன பிளாட் வாங்கணும் நடக்கக்கூடிய ஆசை தானே அந்த ஆசை உடனே நிறைவேறன்னு வச்சுக்கோ அப்ப அடுத்து ஆசை முடிஞ்சு போச்சு இனிமேல் திருப்தியா இருக்கணும்னு இருக்கணும் தெரிவிக்கிறார் இந்த ஐநூறு ஸ்கொயர் பீட் வீட்டு கிடைச்சு அந்த ஆசை முடிஞ்ச உடனே ஆயிரத்துக்கு ஆசைப்படுறேன் ஆயிரம் கிடைச்சிடுச்சுன்னா ஐயாயிரத்துக்கு ஆசைப்படுறேன் ஐயாயிரம் கிடைச்சுடுச்சும்னா ஐம்பதனாயிரத்துக்கு ஆசைப்படுறேன் அப்ப ரெண்டு விதத்தில் நிறைவேறாத ஆசைன்னு தெரிஞ்சிருந்தாலும் முடிச்சிட மாட்டேங்கிறேன் மேல மேல ஆசைப்படுறேன் ஆசை நிறைவேறினாலும் முடிச்சிட மாட்டேங்கிறேன் மேல மேல ஆசைப்படுறேன் ஒன்னு தெரிஞ்சு போச்சு ஆசைய முடிக்க மட்டும் வித்யா தனாபிதன ஜன்ம மதேன காம குரோதாதின சமம் பிரயாமி என்னுடைய வித்யா மதம் பணக்காரங்கிற மதம் உயர்ந்த குலத்துல பிறந்தோம் மதம் படித்தவன்கிற மதம் அழகங்கிற மதம் இந்த மதம் ஒன்னொன்னு இந்த ஆசையை தூண்டி விடுகிறது நமக்கு நிறைவேற ஆசை யாருக்கு நிறைவேறும் அனைத்து நம் இடத்துலதான் இருக்கணும் சில பேர் நூறு கோடி சேர்த்திருக்கா ஐயாயிரம் கோடி சேர்த்துட்டா பத்தாயிரம் கோடி சேர்த்துட்டா எத்தனையோ கோடிங்கிறோம் தெரியாது இன்றைய வாழ்க்கைக்கு சாப்பாடு ஒழுங்கா இருக்குமா நாலு பேர் நம்ம வீடு தேடி வந்துட்டாலும்னா போட்டதுக்கு ஒழுங்கா இருக்குமா பிள்ளை பெண்ணு மனைவி கணவன் இவர்கள் வரைக்கும் ஒண்ணு கட்டப்படாத இருப்பார்களா நாலு பேர் ஏதோ கேக்கறதுக்கு வந்தா நம்மால் ஆனதை கொடுத்துடலாமா இப்படிங்கிற அளவுக்கு பணம் இருக்க வேணும் இப்ப இதுல நம்ம கோடு போட்டு நிறுத்திங்க சஜன் என்ன கன்சல்டிங் பண்ணாலும் இன்னும் எப்படி நன்னா டெபாசிட் போடலாம் இன்னும் எப்படி நன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதுக்காக நிறைய பேர் இருக்கா கன்சல்டேஷன் கொடுக்கறது ஆனா யாரும் உள்ளா இது உனக்கு போரும் அதனால் இதுக்கு மேல ஆசைப்பட்டி ஏன்னா ஆசை பேராசையாக மாறிவிடும் ஆனாலும் இதோட நிறுத்தித்தோன்னு சொல்றதுக்கு இந்த சஜஷன் குடுக்கிறதுக்கு எந்த கன்சல்டிங் ஃபார்மும் இல்லவே இல்லை மேல மேல டெபாசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாள் தவிர அப்படி பன்னண்டே போயிண்ட் இருந்தால் எவ்வளவோ அனர்த்தங்கள்லாம் விளையாட சொல்லியும் இனி பெரிய எக்கனாமிக் ரிசன் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படியே அமெரிக்கன் மார்க்கெட்டை கீழ் உந்துருத்து இத்தனை எதுனாலே போ யாரோ நாலு பேர் பட்ட பேராசை கடைசியில் ரொம்ப படித்தவர்கள் தான் பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய அதிபர்கள் தான் இருந்தாலும் அவ பேராசைப்பட்டு நம்ம நிறுவனம்தான் ஓஹோ நிற்கணும் அப்படிங்கிறதுனாலே எசிக்ஸ் எல்லாம் தாண்டி பண்ணணும்னு போனால் அந்த பேராசை எத்தனை பேர் வேலை இழப்புக்கு காரணமா இருக்கு அந்த பேராசை எத்தனை பேர் உயிரை குடிச்சுடுறது அந்த பேராசையால நாட்டு மக்கள் எவ்வளவு தூரம் துன்பப்பட்டு போகிறார்கள் அப்ப ஆசையே கூடாது பேராசைங்கிறது கூடவே கூடாது பேராசை பெருநஷ்டம் போதுமென்ன மனமே பொன் செய்யும் மனம் தமிழர்கள் எவ்வளவு நாளாக எழுதி வச்சிருக்கே ஒரு பக்கத்துல ஓஹோன்னு ஆக வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படக்கூடாது ஆக வேண்டும் நல்ல படித்தவனாக வேண்டும் என்கிற ஆசையை நாம் வளர்த்து கொள்ளலாம் அப்ப பேராசை என்பதுதான் கண்டிப்பாக தள்ளத்தக்கது கேள்வியில என்ன இருக்கு எந்த வியாசி தீரவே தேராது நோய் வந்துடுத்தா அதை தொலைக்கிறதுக்கு வழிபாக்கணும் நோயை நீடித்துக் கொள்ள வழி பார்க்க கூடாது பேராசை அப்படிப்பட்டதுதான் இந்த பேராசைங்கிற நோய் அதை தீர்க்க தீர்க்க இன்னும் ஆச்சை வந்துட்டே இருக்கு மொழியும் விறகு கட்டை எரிஞ்சுருக்கு நல்லா திகுதிகு நெருப்பு எரிய அந்த நெருப்ப நெருப்புல எரிஞ்சிருக்கே விறகு கட்டை இன்னொரு விறகு கட்டை போட்டா இன்னும் நல்லா பிடிச்சு நெறியும் நாம நினைப்போம் இவ்வளவு எரியற நெருப்பு ஒரு வடகு போட்டா அணைஞ்சு போடும் அணையாது இன்னும் பச்சை கொண்டு எரியும் அதை போல இந்த பேராசை பட்டம் சாமி வாசம் பேராச தீந்துபடுத்த அந்த பேராசா அப்புறம் ஒரு ஆசையின்றா கூட அது பேராசையாயிடும் பேராசையை தீர்த்துந்தா கூட அது இன்னும் இன்னும் அந்த ஆசையிலதான் மூட்டும் பல பேர் குடிகாரர்களாக இருக்கலாம் குகைப்பிடிப்பவர்களாக இருக்கலாம் சூதாடுபவர்களாக இருக்கலாம் இந்த கொஞ்சம் சாப்பிட்டுட்டும் நிறுத்திடுவோம் ஒரு தரம் நிறுத்திடுவோம் ஒரு ஆடிட்டு நிறுத்திடுவோம் அதன் பால் இழுக்கப்பட்டு போகிறோம் இல்லையோ ஆனா சுழல்ல இறக்கி விடுறது இல்லையோ ஆக பேராசை என்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார்கள் இந்த பன்னிரண்டு தோஷங்களும் விளக்கத்தக்கவை நல்ல ஞாபகம் குரோதா கோபம் தாமஹா காமம் லோப பேராசை தாமங்கிறது ஆசை லோபங்கிறது பேராசை மோகம் மயக்கம் விதி அதனால ஏற்பட்டிருக்கிற தவறான முடிவுகள் ஆக்கிருப்பா கருணையற்ற தன்மை அசூயா பொறாமை மானம் தான் என்கிற செருக்கு சோகம் ஒரே துன்பப்பட்டு கொண்டே இருப்பது தேவையற்ற ஆசைகளை வளர்த்துக் கொள்வது ஈர்ஷியா ஜுகுப்சா வெறுப்பும் நிந்தை இன்னொத்த குறித்து வைவது ஈர்ஷியை வெறுப்பது இன்னொன்னு ஜுகுப்ஸா வெறுப்புனால ஏற்படுகிற வசவு இந்த பன்னெண்டும் மனிதர்களாலே விளக்கத்தக்க பன்னிரண்டு தீமைகள் அந்த தீமைகள்லோபமும் ஒன்று வந்திருக்கிறது ஆக பேராசை இருந்தாலே பெருத்த நட்டம் ஏற்படும் பேராசை இருந்தால் பொன் போன்ற மனது கிட்டாது அவசியம் பேராசையை தவிர்த்து எதிர்ச்சாலாப சந்துஷ்டனாய்